ஸ்ரீ குருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே நமக்கு பதினாறாவது புராணமாக வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்த கருட புராணத்திலே சொல்லக்கூடியதான விஷயங்களை பார்த்துன்னு வரும் அதிலே முதல்ல சொல்லப்படக்கூடியதான ஆச்சார கண்டம் என்கிற பகுதியிலே சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து நிறோம் அதில் மேலும் இந்த ஆச்சாரக்கண்டத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் தானப்பிரகரணம்னு இருக்குது என்னென்ன வியாதிக்காக என்னென்ன வஸ்துக்களை தானம் செய்யணும் அப்படின்னு இந்த கருட புராணம் சொல்கிறது மேலும் பித்லோகத்தை பற்றி விஷயங் தகவல்கள் நிறையா சொல்லப்படுறது அதற்கான சரித்திரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதாவது வியாசாச்சாரியால் சொல்கிற பொழுது ஒவ்வொரு புராணங்களும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த புராணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இருக்குது அதாவது இப்போது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு எடுத்துருந்தோமானால் எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து அந்த ராமாயணத்தை கேட்கிறார் அப்படின்னு புராணம் காண்பிக்கிறது எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி அப்படின்னு ஸ்லோகம் அதாவது எங்கெல்லாம் ராமனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான ராமாயணம் நடக்கிறதோ பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்து அமர்ந்து இரண்டு கைகளையும் சிரசுக்கு மேலே தூக்கி கூப்பிண்டு அந்த இராமாயண கதையை சிரவணம் கண்ணிலிருந்து தாரதாரியாக ஜலம் வருது ஏன்னா ராமனோடய இருந்து அனுபவித்தவர் ஆஞ்சநேய சுவாமி அப்படித்தான் அனுபவித்த ராமனை கேட்கிறார் உட்கார்ந்து ஆகையினாலே தான் ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனம் எங்கே நடக்கிறதோ அங்கே பிரவச்சனம் செய்யக்கூடியவருக்கு அருகிலேயே ஒரு பலகாவில் கோலம் போட்டு வைக்கிறது அங்கே அதிர்ஷ்ட ரூபேன ஆஞ்சநேய சுவாமி வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுற அதே போல் மகாபாரதம் இங்கே எல்லாம் நடக்கிறதோ பிரவச்சனம் அங்கே மகாகணபதி வந்து அமர்ந்து கேட்கிறார் ஏன்னா மகாபாரதம் எழுதினவர் மகாகணபதி நாம் எழுதினதை தான் இவன் சொல்கிறானா அப்படின்னு அங்கே வந்து அமர்ந்து கேட்கிறான் அப்படி ஒவ்வொரு புராணங்களுக்கும் ஒவ்வொரு இத்திகாசங்களுக்கும் சில சில தேவதைகள் சில பேர் அங்கே வந்து அமர்ந்து கேட்கிறான்னு சொல்லப்படுறது அந்த வழியிலே இந்த கருட புராணத்தில் கருட புராணம் விஷயமாக சொல்கிற பொழுது இந்த முதல்ல சொல்லக்கூடியதான ஆச்சாரகண்டம் இது எங்கெங்கெல்லாம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே கந்தவர்கள் வந்து அமர்ந்து கேட்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கந்தர்வர்கள்னு தேவலோகத்தில் உள்ள சில பெயர்கள் அவர்கள் வந்து அமர்ந்து கேட்கிறா அதேபோல் கருட புராணத்தில் மத்தியத்தில் உள்ள தர்மகண்டம் அது எங்கெங்கெல்லாம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்து முழுமையாக வாழ முடியாமல் அகாலமாக இறந்தவர்கள் விபத்தில் இறந்தவர்கள் நோயினால் இறந்தவர்கள் இப்படி அநாதையாக இறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் கூட்டங்கூட்டமாக வந்து அமர்ந்து அதை கேட்கிறா ஏன்னா பகவதமாகவே இருக்குது கருட புராணம் கருடசுவாமிக்கு சாட்சாத் பகவானே நேரடியாக சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு அந்த பகவானுடைய வச்சனங்களை கேட்டாவது நமக்கு நல்ல கதி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கூட்டங்கூட்டமாக வந்து அமர்ந்து கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கடைசியில் உள்ள பிரம்மகண்டம் அவைகள் எங்கெங்கெல்லாம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே சன்னியாசிகள் கூட்டங்கூட்டமாக வந்து அமர்ந்து கேட்கிறார் சந்யாசிகளாக இந்த உலகத்தில் இருந்து சந்நியாசம் வாங்கி கொண்டு இருந்து பிரம்மலோகத்தையே அடைந்தவர்கள் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறதுனாலே இந்த கருட புராணம் ஒவ்வொரு சில தான் சொல்லப்படணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் அதிலே நடுவில் உள்ள தர்மகண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு இரண்டு மூன்று பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரேத்தகண்டம்னும் பெயருண்டு அதாவது ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு ஜீவகதியை சொல்லக்கூடியது இந்த நடுவில் உள்ள தர்மகண்டம் அதாவது பிரேத்தகண்டம் அப்படிங்கிறதுனால இந்த பிரேத்த கண்டத்திற்கு முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி இந்த பிரேத்த கண்டத்தில் சொல்லக்கூடியதான விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடியதான அனைத்து சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி இதில் இருக்குது அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் இந்த பிரேத்த கண்டத்திலே இருக்குது ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணம் என்ன இந்த மாதிரியான காரணம் என்ன அவனுடைய ஆயுஷ்காலம்னு பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுஷ்காலம் ஒரு சிலர் நூறு வயசை தாண்டி வாழறத பார்க்கிறோம் ஒரு சிலர் நூறு வயதிற்கு முன்னாடியே வாழ்க்கையை முடிஞ்சு போய்டுறது இன்னும் சிலருக்கு அரை ஆயுஷே வர்றதில்லை அறவதே வரலை அதுக்குள்ள கால இன்னும் சிலர் கால் வயதே வரலை முப்பதே தாண்டல்ல அதற்குள் கால மாறவர்கள் இன்னும் சிலர் உலகத்தையே பார்க்கலை பிறந்த மாத்திரத்திலே கால மாறவர்கள் இப்படி இருக்கு ஆனால் இவர்கள் வாழக்கூடியதான காலத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடியதான காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா அதுதான் இந்த நாளில் பெரிய கேள்வியாக நமக்கு அமையிறது அதாவது ஒருவன் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறான் புண்ணியங்கள் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஆயுசு இல்லை குறைச்சலான ஆயுசில் முடிஞ்சு போய்டுறது ஒருவன் ஒரு புண்ணியத்தையும் செய்யலை ஒரு தர்மமும் செய்யல நூறு வயசை தாண்டி வாழறதை பார்க்குறோம் ஆக புண்ணிய பாபங்களுக்கும் இவனுடைய ஆயுஷுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்வியாக வந்து நிற்கிறது நிறைய தர்மங்கள் பண்ணுறார் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறார் நல்லது தான் சொல்கிறார் நல்லது தான் கேட்கிறார் எல்லோரையும் நல்வழிப்படுத்துகிறார் ஆனால் அவருக்கு ஆயுசில்லை அப்போது அவர் செய்யக்கூடியதான கர்மாக்கள் அவர் செய்யக்கூடியதான நல்ல காரியங்கள் அவருக்கு ஏன் பலனை கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து இதை நாம் தத்துவமாக புரிஞ்சுக்கணும் அதாவது சரியான முறையில் அதை நாம் புரிஞ்சுட்டால் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த பிரேத்தகண்டம்னு சொல்லக்கூடியதான கருட புராணத்தில் நடுவில் உள்ள தர்மகண்டம் இது விஷயமாக நாம் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்